ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே மனம் என்பது ஜீவனின் கரணம் அதாவது உயிரின் கருவி ஜீவனுடைய சூக்மசரீரம் எனப்படும் நுண்ணுடலில் பிரதானமாக இருப்பது அந்தக்கரணம் அகங்காரம் மனம் புத்தி சித்தம் இவை அந்தக்கரணத்தின் செயல்பாடுகள் ஜீவனாகிய கர்த்தாவிடம் அந்தகரணம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் ஜீவன் மனித உடலில் மட்டுமே அந்தக்கரணத்தை ஆள முடியும் மற்ற சரீரங்களில் அந்த கரணத்தை செயல்படுத்தும் வாய்ப்பு இல்லை மனதை அமைதியாக வைத்திருக்க பழகுதல் ஒருமுகப்படுத்த பழகுதல் வாழ்க்கையின் இருமைகளை விருப்பு வெறுப்பின்றி பார்க்கின்ற பரந்த மனப்பான்மையை உடையதாக ஆக்குதல் நல்ல எண்ணங்களையும் நற்குணங்களையும் முயற்சியோடு உள்ளத்தில் உருவாக்க பழகுதல் ஆகியவை ஜீவனின் கர்த்தவியம் எனப்படும் கடமையாகும் ஜீவன் தன்னை பரபிரமமாக உணர்ந்து ஜீவத்தன்மையிலிருந்து விடுபட வேண்டுமானால் உள்ளத்தை இறைவன் அருள்துணையோடு ஆள பழக வேண்டும் மாசிலா மனமே ஈசன் கோயில் எண்ணங்களோடு போராடாமல் எண்ணங்களை நெறிப்படுத்த முயல வேண்டும் ஈஸ்வர பக்தி சத்சங்கம் சங்கல்பம் விவேகம் பிரார்த்தனை இவைகள் வாயிலாக எண்ணங்களை இடைவிடாது நெறிப்படுத்தி கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பழக வேண்டும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் எனப்படுகின்ற ஆறு வகையான எண்ணங்களை அதற்கு நல்ல நல்லெண்ணங்களாய் மாற்றி அமைக்க வேண்டும் சந்தோஷம் அல்லது திருப்தி பொறுமை தானம் பணிவு விவேக்கம் பிறரை மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளுதல் இப்பண்புகளை மனதில் ஆழ்ந்து எண்ண வேண்டும் வேதாந்த சாஸ்திரத்தை கற்பதற்குரிய தகுதிகளான சாதன சதுஷ்டய சம்பத்தியை ஆழ்ந்து மனதில் எண்ண வேண்டும் விவேகா விராககா ஷமஹ தமஹா உபரத்திகி திதிக்ஷா श्रद्धा, சமாதானம் முமுட்சுத்துவம் ஜிக்னாசுத்வம் முதலிய குணங்களை முறையே ஆழ்ந்து எண்ண வேண்டும் அமைதியான மனம் ஒருமுகப்பட்ட மனம் பறந்து விரிந்த மனம் பண்புகள் நிறைந்த மனம் இன்ப துன்பங்களை ஈஸ்வர பிரசாதம் என்று எண்ணி ஏற்றுக்கொள்ளும் பக்குவமான மனம் இத்தகைய மனதாக தன்னுடைய மனதை நெறிப்படுத்திக் கொள்ள ஜீவாத்மா புத்தியின் துணை கொண்டு முயற்சிக்க வேண்டும் நம்முடைய புத்தி எப்பொழுதும் ஈஸ்வரபக்தியிலும் தர்ம அனுஷ்டானத்திலும் ஆழ்ந்து செல்லட்டும் யோதேவீதாஸ்மாக்கம் தியோ தர்மாதிகோச்சரா பிரேரையே தசிய யத் தத்வரேணியமுபாஸ்மஹே செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினைத் தேறுகின்றோம் அவன் எங்கள் அறிவினை அறவழியில் தூண்டி நடத்தட்டும் ஆதிகுருநாதா உனது அருளோடு கூடிய இடைவிடாத முறையான முயற்சியினால் எனது உள்ளம் நற்பண்புகளும் சாதன சதுஷ்டய சம்பத்தியும் உடையதாக விளங்கட்டும் தத்துவ ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதிகளை உடையதாக உள்ளம் ஆகட்டும் அமானித்வாதி குணங்கள் அனைத்தும் என் உள்ளத்தில் நன்கு சிறந்து விளங்கட்டும் உள்ளத்தில் பணிவு என்னும் பண்பு எளிமை பிறரை துன்புறுத்தாமை பொறுமை நேர்மை குருபக்தி தூய்மை உறுதி புலநடக்கம் புலநின்பங்களில் பற்றற்ற தன்மை உடலைத்தானென்று கருதாது உயிரை தானென்று கருதும் மனப்பான்மை உடல் எடுப்பதன் குறைபாடுகளை உணர்தல் பிறப்பு துன்பம் இறப்பு துன்பம் முதுமை துன்பம் நோய்த் துன்பம் இவைகளை ஆழ்ந்து எண்ணுவதன் மூலம் மறுபிறவியை வேண்டாதிருத்தல் தாமர இலை தண்ணீர் போல உலக வாழ்க்கையில் இணைந்திருந்தாலும் ஒட்டாதிருத்தல் உற்றார் உறவினரிடத்தில் பற்றின்மை இன்ப துன்பங்களில் சமமான மனநிலை இறைவனிடத்தில் ஆழ்ந்த பேரன்பு தனிமை மக்கள் கூட்டத்தில் விருப்பமின்மை தத்துவ ஞானத்தின் பயனை உணர்தல் ஸ்ரவண மனநிதித்தியாசனம் எனப்படும் ஞானயோக சாதனையை மேற்கொள்ளுதல் இவை அனைத்தும் என்னுடைய உள்ளத்தில் ஆழ்ந்து தெளிவாக இருக்கட்டும் ஆதி குருவின் அருளால் அமானித்துவாதி குணங்கள்